அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வந்தார் உடனே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள் இல்லை எனதார் எழுந்து தொழுவீராக என்று கூறினார்கள்